ஏழைகளாக இருந்தனர் இரண்டு பேர் உணவு இருந்தால் மூன்றாம் நபரை அழைத்து செல்லட்டும் ஒருவரிடம் நான்கு பேர் உணவு இருந்தால் ஐந்து அல்லது ஆறு நபர்களை அழைத்து செல்லட்டும் என்று கூறினார்கள் அல்லது இது கூறினார்கள் அபுபக்கர் அவர்கள் மூன்று பேர்களை அழைத்து சென்றார்கள் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு நபி சொல்லும் அழகி வசல்லம் அவர்களிடமே நேரம் இருந்துவிட்டு இஷா தோழ்தார்கள் பின்னர் வீடு திரும்பினார்கள் இரவில் அல்லாஹு நாடிய நேரம் சென்ற வந்தார்கள் அவரின் மனைவி உங்கள் விருந்தினர்களை விட்டு போன காரணம் என்ன என்று கேட்டார்கள் அவர்களுக்கு இரவு உணவு அளித்து விட்டாயா என்று நீங்கள் வரும் என்று அவர்களின் தகப்பனார் திட்டுவார் என நான் அவர்கள் முன் வர பயந்து ஒதுங்கினேன் முட்டாளே என்று கூறி அடைத்த அவர்கள் என்னை திட்டினார்கள் பின்பு வந்தவர்களிடம் நீங்கள் மகிழ்வாக அன்றி சாப்பிடுங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் இதை ஒருபோதும் உண்ணமாட்டேன் என்று அபூபக்கூர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் இருப்பதில்லை எல்லோரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள் இதற்கு முன் இருந்ததை விட மிக அதிகமாக அந்த உணவு இருந்தது அந்த உணவை பார்த்த அபூபகரது லாஹூங்கவர்கள் தன் மனைவியிடம் பனுபிராஸ் கூட்டத்தின் பெண்ணு என்ன இது என்று கேட்டார்கள் என் கண்களின் குளிர்ச்சியே இது முன்பை விட மூன்று மடங்கு கூடுதலாக உள்ளது என்று கூறினார்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் அதில் ஒரு கைப்பிடி சாப்பிட்டார்கள் பின்பு அதை நபி செல்லமாக அரேந்த செல்லம் அவர்களிடம் எடுத்து சென்றார்கள் அவர்களிடம் அந்த உணவு இருந்தது எங்களுக்கும் ஒரு கூட்டத்தாருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருந்தது அதன் தவணையும் முடிந்தது எனவே நாங்கள் பன்னிரண்டு நபர்களாக பிரிந்தோம் ஒவ்வொரு மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அதை உண்ணாமல் இருக்க அபு பக்கர் அதி அல்லாஹும் அவர்கள் சத்தியம் செய்தார்கள் அதை தானும் சாப்பிடாமல் இருக்க அவர்களின் மனைவியும் சத்தியம் செய்தார்கள் இதுபோல் விருந்தினரும் அவர் சாப்பிட்டால் தான் சாப்பிடுவோம் என சத்தியம் செய்தார்கள் உடனே அபுபக்கரதியாகும் இந்த சத்தியம் சைதானால் வந்ததாகும் என்று கூறி அந்த உணவை கொண்டு வர செய்து சாப்பிட்டார்கள் உடனே மற்ற அனைவரும் சாப்பிட்டார்கள் அவர்கள் ஒரு கைபிடி உணவை எடுத்ததும் அதன் கீழிலிருந்து அதை விட மிக கூடுதலானது உடனே அவர்கள் பனுபிரா சமூகத்தின் பெண்ணே இது என்ன என்று கேட்டார்கள் என் கண்களுக்கு ஏற்பட்ட குளிர்ச்சியே நிச்சயமாக இது இப்போது நாங்கள் சாப்பிடும் கூடுதலாக உள்ளது என்று கூறினார்கள் அனுப்பி வைத்தார்கள் அவர்களும் அதை சாப்பிட்டார்கள் என்று நினைவு கூர்ந்தார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அபு பக்கர் அதிர் தன் மகன் அப்துல் ரஹ்மானிடம் உம் விருந்தினரை உபசரிப்பீராக நான் நபிசல்லும் அவர்களிடம் செல்கிறேன் நான் வரும் முன் அவர்களுக்கு உணவளித்து ஓய்வெடுக்க செய்யும் என்று கூறினார்கள் அப்துல் ரஹ்மானும் வீட்டின் சென்றார் உள்ளதை அவர்களிடம் கொண்டு வந்து சாப்பிடுங்கள் என்றார் இந்த வீட்டின் உரிமையாளர் அதாவது அபுபக்கர் எங்கே என்று கேட்டார்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் என அப்துல் கூறினார் நம் வீட்டின் உரிமையாளர் வரும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று கூறினார்கள் உங்களின் விருந்துணவை எங்களிடம் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும் நிலையில் என் தந்தை வந்தால் நாங்கள் கோபத்திற்குள்ளாவோம் என்று அப்துல் ரஹ்மான் கூறினார் ஆனாலும் அவர்கள் மறுத்துவிட்டனர் மீது கோபத்துடன் வருவார் என நான் அறிந்தேன் அவர் வந்தபோது நான் அவரை விட்டும் மறைந்து கொண்டேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நடந்ததே அவர்களிடம் கூறினார்கள் அப்துல் ரஹ்மானே என்று என் தந்தை அடைத்தார் நான் மௌனமாக இருந்தேன் மீண்டும் அப்துல் ரஹ்மானே என்று அழைத்தார் நான் மௌனமாக இருந்தேன் முட்டாலே என் சப்தம் கேட்டதும் நீ வர வேண்டும் என உன்னிடம் சத்தியம் செய்கிறேன் என்று என் தந்தை கூறினார் உடனே நான் வெளியேறி முன் வந்தேன் நடந்ததை உங்கள் விருந்தினரிடம் கேளுங்கள் என்று கூறினேன் அவர் உணவு தந்தார் அவர் கூறுவது உண்மை என அவர்கள் கூறினார்கள் என்னை தானே எதிர்பார்த்திருந்தீர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இரவு உணவை சாப்பிட மாட்டேன் என்று நீங்கள் விருந்துணவை எங்களிடமிருந்து நீங்கள் ஏற்காமல் இருக்க காரணம் என்ன என்று கூறிவிட்டு அப்துல் ரஹ்மானை நோக்கி உணவை கொண்டு என்று அபு பக்கர் ரதி கூறினார்கள் உணவு வந்ததும் தன் கையை வைத்து பிஸ்மில்லா என்று கூறி முதலில் சத்தியம் செய்தது வந்ததாகவும் என்று கூறிவிட்டு சாபிட்டார்கள், மற்றவர்களும் சாப்பிட்டார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து